وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّن غَفُورٍ رَّحِيمٍ وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلى وجن ندلج بلغ المنتهى على إن صلعه الله غالية على إن صلعه الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரக்கமும் வஹம்மதுல் முஸ்தபா அஹமதுல் முஷ்தபா சயீது உல் கவுனின் ஹோசமுல் நபிஹீன் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகிறது புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுகான ஹூ எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹா சுபகான ஹூ அத்தாலா அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் பின்னால் உங்களுக்கும் நண்பர் செய்ய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அன்மனவாலுகோ இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு மனிதனிடத்தில் அல்லா எதிர்பார்க்கறது அந்த மனிதன் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில தன்னுடைய அடிம தனத்தை அல்லாஹாக்கு சுபஹானஹும் அத்தாலாவுக்கு முன்னால் காட்ட வேண்டும் என்பது ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல நான் அல்லாஹுடைய அடிமை என்றதை நிறுவீச்சு காட்டுறதுக்கு இது ஆக பெரிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹாக்குசு பகனா இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலமாக நிச்சயமாக முழு மனித சமுதாயத்துக்கும் நலவதான் நாடி இருக்கிறானே தவிர எந்த மனிதனுக்கும் அல்லாஹாக்குசு பஹான ஹூ அத்தாலா சிரமத்த اللہ اللہ اللہ دے کے لے تعالی اند அல்ல விரும்பினதே கிடையாது அதன் குரான் தெளிவாகவே சொல்றான் அல்லா இந்த இஸ்லாத்தின் மூலமாக மனிதனுக்கு இலகுவதான் அல்லா விரும்புகிறானே தவிர அல்லாஹ் விரும்பவே மாட்டான் என்பதாக அல்லாஹ் குரான் இந்த மார்க்குல அல்லா இந்த கஷ்டத்தை சிரமத்தை வெச்சது கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்றான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எதிர்பார்க்கறது என்னென்ற கட்டளைகளுக்கு நூற்றுக்கு நூறு வழிபட வேண்டும் என்பத அல்லாஹாக்கு அத்த எதிர்பார்க்கிறார் அந்த கட்டளைகள் அது மனிதனுடைய புத்திக்கு பட்டாலும் சரி அந்த மனிதனுடைய புத்திக்கு படாவிட்டாலும் சரி என்னுடைய எஜமான் என்னைய படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய கட்டளை என்று வரக்கூடிய போடணும் என்பதுதான் அல்லஹாக்கு சுபா நகை எதிர்பார்க்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இன்னொரு மூணு நாலு நாட்களுக்குள்ள நாங்க துல் ஹிஜா என்ற மாதத்தை முன்னோக்க போறோம் இந்த துல் என்ற மாதம் என்று வரக்கூடிய நேரத்துல நேரத்தின் மீது அல்லது தொழுமையின் மீது சத்தியமாக அதே மாதிரி அல்லாஹ் பத்து இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் எந்த விடயத்தின் மீது சத்தியம் பண்றானோ உலமாக்கள் தெளிவாகவே செல்றாங்க அது ஒரு முக்கியமான விடயம் பொறுமதியான விடயமாக இருக்கவேதான் செய்யும் ஒரு ஆண்டையான அஷர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று செல்லக்கூடிய நேரத்தில் அதீகமான உலமாக்களுடைய கருத்து அந்த பத்து இரவுகள் என்று சொல்றது அதுதான் துல் ஹிஜா உடைய முதலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரக்காட்டி மிக்கக்கூடிய இரவுகள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது எனவே அந்த குரானுடைய ஆயத்தின் மூலமா எங்களுக்கு என்ன விளங்குது அந்த பத்து இரவுகள்ல அல்லாஹாக்கு சுபஹான பல சிறப்புகளை வச்சிருக்கிறார் அது அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹீஸ்ல வருவது அல்லாஹாக்கு சுபஹான வணங்கப்படக்கூடிய விடயத்துல ஆக விருப்பமான பத்து நாட்கள் அந்த முழு வருடத்துல ஆக விருப்பமான நாட்கள் அந்த துல்இஜாவுடைய முதல் பத்து நாட்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறேன் நபீசல்ல தெளிவாகவே சொன்னாக்கு ஆக விரும்பமான நாட்கள் ஒரு வருடத்தில் முதல் பத்து நாட்கள் என்பதாக வந்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஹதீஸ் கலையில இருக்கக்கூடிய உலமாக்கள் செல்லக்கூடிய ஒரு விடயம்தான் ரமதானுடைய மாதத்துல இருக்கக்கூடிய நோன்புக்கு பின்னால ரமதானுடைய மாதத்துடைய நாட்களுடைய சிறப்புகளுக்கு பின்னால ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய ஆக சிறந்த நாட்கள் சில உடமாக்களுடைய கருத்தின் பிரகாரம் ரமபானுக்கு பின்னால இந்த அது அறிங்க களிமாவை சொல்றது அதிகரிங்க அமல்களை அதீங்க என்பதாக ஹதீஷ தெளிவாக வந்திருக்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஏன் இந்த விடயங்கள் பேசப்படுவது என்ற அடுத்த ஜும்மா வாரத்துக்கு முன்னால நாங்க துல் ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்களை நாங்கள் முகம் கொடுக்கலான்னு போறோம் எனவே நியத்து வைக்கிறது இரவுகளை பகல்களை நான் ஹயா தாக்குவேன் என்ற நியத்தை வைக்கிறது இருக்கிறதே இதுக்கே பெரிய கூலிகள் அல்லாஹ் தருவார் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை திருமீதியில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருவது அந்த ஹதீஸ் தரம் என்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தா ஒரு பலநீனமான ஹதீஸ் தான் ஆனாலும் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த பலஹீனமான சொல்லி என்பதாக உள்ள மாக்கல் சொல்ற அந்த அடிப்படையில் ஒரு ஹஜீஸ் நபி செல்லதாக சொல்றாங்க இந்த துல் ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்கள் இருக்கிறது இந்த முதல் பத்து நாட்கள் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பும் ஒரு வருஷத்துடைய நோம்புக்கு சமம் என்பதாக அந்த இரவுகள் அந்த முதல் பத்து நாட்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் இருக்கிறது அது லைலத்து கதருடைய இரவுக்கு சமம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை சுருக்கம் என்னென்ன அந்த முதல் பத்து நாட்கள் அல்லாஹுக்கு சுபான பல சிறப்புகளை வச்சிருக்கிறான் எனவே பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் இன்னும் மூணு நாலு நாட்களுக்கு பின்னால பெரிய பள்ளியில அலான் பண்ணுவாங்க இல்லையா அந்த இரவில இருந்து அந்த நாளில் இருந்து அந்த இரவுகளை பகல்களை ஹயா தாக்கிறதுக்கு நியத்தை வச்சிட்டோம் என்றா அல்லாக்கு ஆக விருப்பமான நாட்கள் என்பதாக ஹதீஷர் சொல்லப்பட்டிருக்கிறேன் எனவே நோம்பின் மூலமா ஹயாத்வோம் ஒவ்வொரு நோம்புக்கும் அல்ல ஒரு வருஷத்துடைய நண்பர்கள் அது மாத்திரம் அல்ல அந்த முதல் நாட்கள்ல ஒன்பதாவது நாள் தான் அரபாவுடைய நோம்பு அல்லாஹா தலை வச்சிருக்கிறார் எனவே எப்ப இலங்கைய நாங்க புறைய பார்ப்போமோ அதுல இருந்து நாள் அரபாவுடைய நோம்பு குடிக்கிறதுக்கு சுண்ணத்தான நாளாக கருதப்படுவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அரபாவுடைய நோம்புடைய விஷயத்துல அலஹி வசல்ல சொன்னாங்க முந்தின வருஷத்துக்கும் பிங்கின வருஷத்துக்கும் ஒரு கப்பாராவாக பாவ மன்னிப்பாக அல்லஹாக்கு சுபான் வரக்கூடிய வருடம் சென்ற வருடம் எனவே ஒரு நோன்பு நாங்கள் புரிக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த ஒவ்வொரு ஒரு நோம்பின் மூலமாக அரபா ஒன்பதாம் தேதி நோன்பின் மூலமாக போன வருஷத்துடைய எல்லா பாவங்கள் வரக்கூடிய வருஷத்துடைய பாவங்களையும் அல்லாஹாக்கு சுபகலம் எனவே ஒரு மனிதன் அந்த ஒன்பது நோன்புகளையும் புரிச்சிட்டார்ண்டா அந்த ஒன்பது இரவுகள் பிளஸ் அந்த பெருநாளுடைய இரவையும் அவர் ஹயா தாக்கினார்ண்டா அல்லஹாக்கு சுபான சந்தோஷப்படுவார் கணியாசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அந்த துல் ஹிஜாவுடைய முதல் ஒன்பது நாட்களுக்கு பின்னால எட்டாவது நாள் பொதுவாகவே மக்களை சொல்லப்படும் ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு எவமுயா என்பதாக ஒன்பதாவது நாள் எவமுல் ஆரபா என்பதாக சொல்லப்படும் அதே மாதிரிதான் பத்தாவது நாள் அதுமுன் நகர் திருநாளுடைய நாளாக கருதப்படும் கணியத்துக்குரிய சகோதரர்களுடைய நண்பர்கள் ரெண்டு முக்கியமான அமல்களை வைக்க இருக்கிறார் முதலாவது அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல் இரண்டாவது அமல் தான் குர்பானுடைய அமல் இந்த ரெண்டு அமல்களும் இருக்குது நாம் பயான ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல சொன்ன ஒரு விஷயம்தான் அல்லா இந்த மார்க் இந்த உலகத்தில் அல்ல எதிர்பார்க்கறது ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுக்கு முன்னால தன்னுடைய அடிமத்தனத்தை நிறுவிச்சு காட்டணும் என்பதுதான் அல்லாஹுடைய கட்டளை பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி அல்லா செல்றான் நான் செய்யறதுக்கு தயார் அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த ரெண்டு நாட்கள் இருக்கிறது இந்த ரெண்டு அமல்கள் இருக்கிறதே ஹஜுடைய அமல் குர்பானுடைய அமல் இந்த ரெண்டு அமலுடைய விடயங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்து கொண்டேதான் இருக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் முதலாவது ஒரு விஷயம் தான் ஒரு மனிதன் இயத்தை வச்சு ஹராம கட்டுறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த மஸ்ஜித் மஸ்ஜி கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நீங்க ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரத்துல அலஹாஹீனத்த போங்க என்பதாக அல்லா செல்றார் இந்த அப்துல் அமீர் பள்ளிக்குள்ள நேரத்திலே சீனத்தோட வர சொல்ற அல்லாஹ் ஆனா நீங்க எப்ப எஹராமுக்கு நீச்சு மஸ்ஜிது ஹராம் போறதுக்கு போறீங்களோ அந்த நேரத்துல ஜீனத்தாக போங்க அல்லா செல்லல்ல நீங்கிட்டு போங்க ரெண்டு கப்பனை போல தான் இருக்கு உங்களோட அலங்காரங்களை கழட்டுங்க மௌத்தை ஞாபகப்படுத்துங்க உங்களோட புத்தி சொல்லும் நான் பசங்க ஆனால் அல்லாவுடைய கட்டல் செல்வது இல்ல நீங்க சிம்பிளாக போகணும் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனாக இருந்தாலும் சரி உங்களோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் கோடிக்கணக்கு பொறுமதியாக இருந்தாலும் சரி இல்லை இல்லை நீங்க கப்பனை போல இருக்கக்கூடிய கெட்டிட்டு போகணும் எந்த அளவுக்கு தைத்த ஆடைகளை கூட உங்களுக்கு அணியலா உங்களோட உள்ளாடைகளை கூட கழட்டுங்க என்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறேன் ஆண்களுடைய விஷயம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இப்ப புத்திகை படுவதா பொதுவாகவே வாச மாறிங்க சுத்தம் மாறிங்க ரகசிய இடங்கள்ல இருக்கக்கூடிய முடிகளை குறைச்சிக்கோங்க இப்படி சொல்லக்கூடிய இஸ்லாம் செல்லது நீங்க அத்தர பூசவான முடியறக்கவானம் ரகசிய இடங்கள் உள்ள முடியா இருந்தாலும் அறாமக்கு பின்னாலும் உங்களுக்கு கூடாது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை சுத்தத்தை பத்தி பேசக்கூடிய இஸ்லாம் அழக பத்தி பேசக்கூடிய இஸ்லாம் இப்ப எங்களுக்கு இல்ல சிம்பிளாகவாங்க இதே எங்களுக்கு புத்திகை படாது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆடையுடைய விஷயம் மாத்திரம் அல்ல அங்க நடக்கக்கூடிய அமல்களையும் எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான அமல்கள் நீங்க எட்டாம் தேதி நீங்க மீனாக்கு போகணும் ஏன் மீனாக்கு போகணும் என்ற ஒரு கேள்விய கேட்டா ஒரு பதிலும் இல்ல அல்லாட கட்டல ரசூல் செலவா ஒலி வர்த்தலமா அது சுட்டி போங்க அதுக்கப்புறம் நீங்க முஸ்தலிஃபால தங்குங்க கல்லுகளை புறக்குங்க நீங்க மீனால கல்லு புறக்கி சரி வராது முஸ்தலிஃபால தான் கல்லு புறக்கணும் ஸ்ரீலங்கால கல்லு கொண்டு போய் பேய்த்து சரி வராது அந்த தான் நீங்க கல்லு புறக்கிறது சுனத் அடைய கல்ல பொறக்கிறதுக்கும் ஒரு இடமா கல்ல பொறக்கிறதுக்கும் ஒரு நேரமா ஏ கல்லு புறக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு வைக்கணுமா இது என்ன மார்க்கம் இதுதான் மார்க்கம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நீங்க ஜமராத்துல கல்லடிக்க போறீங்க இருக்கிற கோபத்துல நாங்க இருபது கல் அடிக்கணுமா இல்ல இல்ல நீங்க ஏழு கல் தான் அடிக்கணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சும்மா யோசிச்சு பாருங்க கல்லடிக்கிறது காபாவை தவாஃப் பண்றது சபா மருவக்கு மத்தியில் ஓடுறது முடிய இறக்குறது இது எல்லாமே புத்திக்கு படுற அமலா என்று கேட்டா நிச்சயமாக அதை புத்திக்கு படுறது ரொம்ப தூரமான விஷயம் கஷ்டமான அது மட்டுமல்ல செல்றதே அரபா தான் யாரு ஒன்பதாம் தேதி அந்த மக்கள யாரு அரபல தங்கல்லையோ அந்த நேரம் சொல்லப்படக்கூடிய நேரத்துக்குள்ள அவருடைய ஹஜ்ஜே கூடாது அவர் கோடிக்கணக்காக செலவழித்து பேசி இருப்பார் ஆனாலும் உங்களோட ஹஜ்ஜி பாத்திலாகிடும் ஏன் நீங்க அரபல தங்கல்ல எனவே கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் நோயாளிகளை ஹெலிகாப்டர்ல கொண்டு போய்த்து கொஞ்ச நேரம் இறக்கிட்டு ஹெலிகாப்டர்ல மறுப வந்து கொண்டு வந்து வைப்பாங்க ஏன் நீங்க கேள்வி கேட்க வானூலுடைய கட்டாயம் முக்கியமா ஒரு கூலியும் கிடைக்க நாங்கள் அந்த நேரத்தில் இருக்கிறது தான் அடிமட்டனம் நீங்க உங்களோட விருப்பத்துக்கு விருப்பமான நாள் விருப்பமான இடம் விருப்பமான நேரத்தில் அறம்ல போய்த்து தொழுந்தா ஒரு தொழுகைக்கு ஒரு லட்சம் கூலி கிடைக்குமே எனவே அரப்பால் இருக்க மாட்டான் நான் அறத்துல போய்த்து தொழுவன் என்று சொன்னா உனக்கு ஒரு கூலியும் கிடைக்காது ஏன் கூலிய தாரவன் அல்ல எந்த நேரத்துல எத எப்படி செஞ்சா கூலி கிடைக்கும் என்று அல்ல சொல்றோ அத நேரத்துல அந்த முறையில செஞ்சா தான் தவிர அதுக்கு மாற்றமாக செய்றது இஸ்லாம் அல்ல அதுக்கு மாற்றமாக செய்றது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அச்சுடைய அமல்கள் இருக்குதே எங்களை புத்துக்கு ரொம்ப கஷ்டமான அமலா ஆனா ரூ ஆலமின் என்ன செல்றான்னு நாங்க சொல்றதை செய்யுங்க அவ்வளவுதான் தவாப் பண்ண சொன்னா தவாப் பண்ணுங்க சரி ஓடுற நேரத்தில் ஒரு இடத்துல ஓட சொன்னா ஓடுங்க இந்த இடத்துல போய் கல்லடிக்க சொன்னா கல்லடிங்க இந்த இடவில தங்குங்க இந்த இடத்துல கல்லா கல்ல புறக்குங்க இந்த நேரத்துக்கு முடிய இறக்குறது அதுவும் ஒரு இபாதத்தான் அப்படியே முடியறக்குறதும் இபாதத்தா அதுவும் இபாதத்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஒரு ஹஜ்ஜுடி அமல ஒரு மனிதன் செய்யறதாக இருந்தா அவன் உள்ளத்துல பெரிய பக்குவம் இருக்கிறது ஆகும் அல்ல எதை சொன்னாலும் என்ற புத்திகை பட்டோ இல்லையோ நான் அதை செய்ய தான் போறேன் ஹஜ்ஜு அமலின் மூலமாக அல்ல படிச்சு தாரதும் அதுதான் அதே மாதிரி தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அமல் இந்த அமல் எடுத்து பார்த்தாலும் குருபானுடைய அமலை பத்தி ஹஜீஸ் நபி வசலமாக தெளிவாகவே சொன்னாங்க பெருநாளுடைய நாள் ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள் அல்லாக்கு ஆக விருப்பமான அமல் பெருநாளுடைய தொழுகையா இல்ல தா இல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் அல்ல அந்த நாளில் பிடிக்கிறதையும் ஹராமாக வச்சிருக்கிறான் நாங்க எந்த நாள்ல நோம்புக்க சொல்றோமோ அதுக்கு முந்தின நாள் பிடிச்சா ஒரு வருஷத்துடைய பாவங்களை மன்னிப்போம் முந்தின வருஷத்துடைய செய்ய போற பாவங்களையும் நாங்கள் ஒரு வருஷம் மன்னிப்போம் அதுக்கு அடுத்த நாள் பெருநாளுடைய நாள் நோம்பு பிடிக்கிறது ஹராம் பிடிச்சா பாவம் தான் என்பதாக வந்திருக்கிறார் ஏனது அல்லாஹ் சொல்ற நேரத்துல புரியுங்க சொல்ற நேரத்துல விடுங்க அவ்வளவுதான் கணியத்துக்குரிய சகோதரர்கள் அந்த பிறநாளுடைய நாள் அல்லாக்கு ஆக விருப்பமான அமல் ஹதீஸ் நனதி அமல் தான் பிறநாளுடைய தொழுகையும் அல்ல பொதுப்பாவும் அல்ல அல்லாக்கு விருப்பமான அமல் ஒரு மனிதன் அவனுக்கு ஏழுமான மாதிரி வரையறைக்குள்ள குர்பான் கொடுக்கிறது இருக்கிறதே அல்லாக்கு ஆக விருப்பமான அமல் என்பதாக வந்திருக்கிறது இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்னடா ஒரு மாட்டுக்கு அம்பது அறுபது எழுபது என்று செலவழிக்கிறது ஒரு கல்யாணம் கொமும் பொமர காரியத்தை செஞ்சு கொடுத்தா அதை விட நல்லமே இதுதான் எங்களை புத்தி சொல்லும் ஒருத்தருக்கு டாய்லெட்டை கெட்டிக்கொள்ள இல்லாம கொண்டிருக்கிற ஒன்பதனாயிரம் கொடுத்தா டொய்லெட்டை கெட்டிடுவார் மாட்டை கொடுக்கறது நல்லமா அல்லது டொய்லெட்டை கொடுக்கறது நல்லமா இதுதான் எங்கட கேள்வியாக இருக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களை செலவங்க என்ன செய்வாங்கடா அது ரத் அகீகா கொடுப்பட்டு இல்லை அது ரத் இந்த புறபானோட சேர்த்து கேட்பாங்க அதிரது ஒரு கல்யாணம் ஊடு இருக்குது அந்த கல்யாணம் வீட்டுக்கு மாட்டு செலவுக்கு கல்யாண சாப்பாடு செலவுக்கு இந்த மாட்டு செலவா நல்லவே அதியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஏன் எங்க ஏன் விருப்பமான அமல் பொறுப்பானுடைய அமலாக இருக்குது ரபுலாலும் டெஸ்ட் பண்ணி பாக்குறது ஒண்ணும் இல்ல எங்கட உள்ளத்துல அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபடக்கூடிய தன்மை இருக்குதா இல்லையாண்டதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த அமலுடைய பின்னணி அடுத்து பாருங்க இப்ராிம் அலாத்து வசலாமோட சம்பவத்தை அல்ல சொல்றாரு அந்த சம்பவத்தில் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் என்ன சொல்றாங்க அருமை மகனே கனவின் மூலமாக நான் கண்டன் நான் உங்களே புறபான் செய்றத போல வகையுடைய தரஜாக்கள் இது ஒன்று அல்லாவுடன் நேரடியாக பேசுறது ஜிப்ரில் மூலமாக வகி கிடைக்கிறது இல்ஹாம் மூலமாக கிடைக்கிறது கனவின் மூலமாக கிடைக்கிறது வகையுடைய தரஜாக்கள் உடைய கருத்து வந்து சொல்லல இது இல்ஹாம்ல வர இல்ல வகையுடைய ஆஹக்கீல் தரஜா தான் நபிமார்கள கனவு அல்ல இந்த முறையில டெஸ்ட் பண்ணி பாக்கிறான் இப்ராஹிமுக்கு நாங்க ஜிப்ரீல் அனுப்பியோ நேரடியாகவோ இல்ஹாம் மூலமாக சொல்லல்ல மூலமாக காட்டினோம் மகனே நான் கனவுல கண்ட நூலே புரபான் பண்றது போல இதுவும் வகிதான் உங்களோட கருத்து என்ன கணியத்துக்குரிய சகோதரர்களே மகனுடைய என்னுடைய அருமை தந்தையே எது உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறதோ மகண்ட ஈமான பாருங்க சின்ன பொடியா ஏதோ உங்களுக்கு ஏவப்பட்டு இருக்குதோ அதை பொறுமையோடு கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வாப்பாவும் பண்ண சொல்ல ஆட்ட குரபான் பண்ண சொல்ல மகன குரபான் பண்ண அல்லா செல் இருக்கிறார் இந்த நேரத்தில் மகன் எடுத்துக்கொண்டு போறாங்க அந்த மகனை வச்சதுக்குப் பொற மகன் வாப்பா இந்த டிரெஸ் கழட்டினா நல்லமே ஏ மகன் எப்படியும் இன்சான் என்ற ரீதியில உடம்புல ட்ரெஸ்ல எல்லாம் இந்த ட்ரெஸ் கவலைப்படுவா எனவேடைய அதுக்கப்புறம் வெட்ட போகல வாப்பா ஏ மகன் நான் முகம் குப்புறம் தான் நல்லமே என்ற வாப்பா என்ற ரீதியில நீங்க அறுக்கிற நேரத்துல உங்களுக்கு எந்த முகத்தை பார்த்து பார்த்து அறுக்கிறது கஷ்டமா இருக்கும் அடுத்த பக்கம் திருப்புங்களே இவ்வளவு எல்லாம் மஷூரா நடக்கிறது என்ன தெரியுமா அல்லாவுடைய கட்டளைய தரமான அமைப்பு எப்படி செய்யணும் என்றதுக்கு தான் நாங்க பார்ப்போம் இந்த ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகணும் கொஞ்சம் எடுக்க கொடுக்க குறைக்கிறதுக்கு மாற்ற குரபான் பண்ற நேரத்துல இது மனிதன் அல்லா குரபான் பண்ண சொல்றான் ஒரு கேள்வி கேட்கல பாப்பா நான் தயார் தான் ஆனா எதுக்கும் அல்லா கிட்ட கேளுங்களே என்னைய குரபான் பண்றதுல அல்லாக்கு என்ன பிரவோசனம் இருக்குது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்ல குரகான்ல பாதிக்கிற வார்த்தையை பாருங்க பலம்மா அஸ்லமா பலம்மா அஸ்லமா ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவும் போது இல்ல இல்ல அஸ்லம் என்றதுல கருத்து இஸ்லாம் என்ற வார்த்தையுடைய அடிப்படையான கருத்து அல்லாஹுடையும் போது ரெண்டு பேரும் அல்லாஹுடைய கட்டளைக்கு ரெண்டு பேரும் தலைய கீழே போட்டாங்க நாங்க செய்யறதுக்கு தயார் என்று முன் வந்தாங்க முழுமையான அமைப்பு அல்லாக்கு அடிப்படைஞ்சாங்க அல்லாஹ் அஸ்லமா என்ற வார்த்தையில் அதுதான் செல்றான் உண்மையான இஸ்லாம் அதுதான் நாங்க ஒரு கட்டில வந்த ஏவாப்பா இஸ்லாத்துல மியூசிக் ஹராம் ஏன் தாளி வைக்கணும் ஏன் பெண்கள் மறைச்சு கொள்ளும் ஏன் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறது ஏன் இப்படி ஏன் இப்படி எப்பையும் கேள்வி கேட்கிறது இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது அடிமசனம் அல்ல இது பெருமதனம் என்பதாக சொல்ல சொல்லப்படுவது இருக்கிறானே புலீஸ் ஐம்பது வருடங்கள் சுஜூத்திலிருந்து இவாத செஞ்சிருக்கிறான் மலாய்கா மார்களுக்கு வருட கணக்கு பாடம் நடந்திருக்கிறார் அவ்வளவு அறிவாளி கட்டளை வந்திச்சோ ஆதமுக்கு சுஜூத் செய்யா சுஜூத் செஞ்சிட்டாங்க இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் கேள்வி கேட்டார் ஏன் ாய் நெருப்பு எவ்வளவு உயர்ந்தது மண் எவ்வளவு தாழ்ந்தது ஏன் வய என்ற கேள்வி இருக்கிறது அது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முஃப்தி ரஹமதுல்லாஹி அழகே இது கிதாப்ல பார்த்ததை நான் செல்றேன் எங்க வருவது என்றது உண்மையாகவே தெரியாது அதான் ஓபனாக செல்றேன் முப்தி ஷபி ரஹ்மஹுல்லா யார் அல்லா கிட்ட ஒரு கேள்வி கேளுங்களே என்ன எனக்கும் மன்னிப்பிருக்கு மன்னி பிரிக்குதான் அரே சேத்தானுக்கும் அவங்க ஒரே விஷயம் தான் செய்யணும் என்ன ஆதமுடைய கபர்கிட்ட செய்யணும் அவ்வளவுதான் அவ்வளவா முஃபா அலிசலாம் இபிலீசுக்கு சந்தோஷமான செய்திய சொல்றான் அல்ல உனக்கும் மன்னிப்ப வச்சுதான் இருக்கிறான் என்ன மன்னிப்பு செய்ய சொன்ன சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதன் புத்திய போட்டு யோசிச்சு பட்டா தான் செய்வன் என்ற நிலைப்பாட்டுக்கு வாரது இருக்கிறேன் இது பெருமா இது அவதிய சரிவராது எல்லாத்துக்கும் குச்சி ஒன்று வச்சுக்கொண்டு அதிகாரி அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் மவுத்து நேரத்தில் கனிமா வரும் பக்கம் ஆனா இது மிஸ்வாக் அவ்வளோ நல்ல விஷயம் மாதிரி படுவதில்லை ஆனா எப்போ ஒரு சயின்டிஸ்ட் பிஹெச்டி உடைய ரிசர்ச் இந்த மிஸ்வாக்கை பத்தி ரிசர்ச் பண்ணி இந்த மிஸ்வாக்கில் இவ்வளோ பெரிய லாபங்கள் இருக்குது உங்களோட ஹெல்த்துக்கு இவ்வளோ பெரிய சுகாதாரத்துக்கு இவ்வளோ பெரிய நளவுகள் இருக்குது இது பிரயோசனமே பிரயோசனம் தான் என்று சொன்ன பொறோ ஹார்டியார் இப்ப சொல்றாரு நானும் மிஸ்வாக் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஏனெண்டா ஒருத்தருட இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறாரு இவருடைய மிஸ்வாக்கு அல்ல ஒரு சதம் கூலிய தர மாட்டார் ஏ நீங்க மிஸ்வாக் செய்யறது அல்ல ரசூல் சொன்னதுக்காக வேண்டி அல்ல சயின்டிஸ்ட் சொன்னதுக்காக வேண்டி அல்லா ரசூல் ஒரு நாளும் மனிதர்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய சட்டங்களை அல்லாஹ் இஸ்லாத்துல வச்சதே கிடையாது அதுல ஒரு ரகசியத்தை ஒரு நலவல்ல வெற்றியே தான் தீர்வான் அதை விளங்கின அது அடிமத்தனம் அல்ல அதை விளங்காமலும் செய்யறது அதுதான் அடிமத்தனம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மஹமுது ஹசன் ரஹத்துலாஹி அழகி அவங்க அவங்களோட ஒரு அடிமை இருந்தாங்க மஹமூத் ஹஜ்னவி அவருடைய அடிமன் இருந்தாங்க அந்த அரசனுக்கு அந்த சரியான முகமது மினிஸ்டர்மார்களை விட மினிஸ்டர் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் ஏ அரசரரே நாங்க இவ்வளோ புத்திசாரிகள் ஈக கோடிமையோடு இவ்வளோ மாபத்து வச்சிருக்கிறீங்க அந்த நேரத்தில் அரசர் பார்த்தா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது அவனோட ட்ரெஷரில் இருந்து பேசுல் மால இருந்து ஒரு பெரிய ஒரு பொறுமதியான முத்தொண்டு கொண்டாந்து அப்படியே கையில கொடுத்தாங்க மினிஸ்டர்கிட்ட இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே இந்த நாட்டுல சேர்ந்தது இவ்வளோ குரோசனமானது இவ்வளோ இவ்வளோ அதெல்லாம் வர்ணனிச்ச போறோம் அரசர் சொல்லிட்டார் தூக்கி கீழே அடிச்சு உடைச்சு போடுங்களே அரசரே இது உடைக்கிறது மடத்தனம் இது உடைச்சா இவ்வளோ பெரிய நஷ்டம் பெரியதான் சொன்னார் அப்படி அடுத்தவருக்கு கொடுங்களே அடுத்த மினிஸ்டரும் அதே தான் உடைக்க சொன்னா உடைக்கிறது மினிஸ்டர் அவரும் உடைக்கிறது இல்ல கடைசி அடிமடை கைக்கு வந்துச்சு அடிமைக்கு அயாஸ் உடைச்சு போடுங்க சொன்ன உடனே அடிச்சாச்சி தூளா போய் மினிஸ்டர் மார்களெல்லாமே ஆரம்பிச்சுட்டாங்க அரசர் சொன்னா கொஞ்சம் இவரோ எல்லாம் ஆள்கள் உடைக்கல நீங்க ஏன் உடைச்சிங்க அரசே இது பொறுமதி என்றதில் எந்த சந்தேகமும் நீங்க புத்திய போடுவீங்க அவன் புத்திய போட மாட்டான் நான் சொல்றத செய்வான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த அடிமத்தனம் எங்களுக்கு முக்கிய இந்த அடிமத்தனம் அல்ல விருப்பமான அமல் குர்பானுடைய அமல் மேல ஆடுகளை நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் குர்பான் கொடுத்தாங்க அதுல அறுபத்தி சொச்சம் நபி அவங்க தன்னுடைய கையாலா இருந்தாங்க ஏன் அல்ல காக விருப்பம் ஏந்த கையால நான் அறுக்கணும் அதுக்காக வேண்டி செஞ்சாங்க ரொம்ப நண்பர்களே எனவே இந்த அமலின் மூலமாக மனிதனுடைய எதிர்பார்க்கிறான் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடத்தில் பெரிய இஸ் வந்து தெரியுமோ தெரியாது குரபானுட நண்பர்கள் எதல்ல ஜமியல் இந்த மாடு குரபான் பண்றதுல உள்ளாபங்கள் என்ன கனியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல முன்னூறு பில்லியன் முன்னூறு பில்லியன் கிலோ கிராம் இறக்கி சாப்பிடப்படும் உலகத்தில் பட்சத்தில் மனிதர்கள் வாழ்றதே கஷ்டமாக எங்க நாட்டில் ஐயாயிரம் மாடுகள் ஒரு நாளைக்கு முன்னூறு மடுவங்கள் அறுக்கப்படும் லைசனோட அனுமதியோட இந்த ஐயாயிரம் மாடுகள் முன்னூறு இடத்துல அறுக்கிறது இன்றைக்கு நிப்பட்டினா கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் ஒரு வருஷத்துக்கு பதினேழு லட்சம் மாடுகள் அது குட்டி போட்டு வளர்ந்து அப்படி வரப்போல ஒரு அஞ்சு ஆறு வருடங்களுக்குள்ள விட மாட்டுத்தொகை தான் கூடிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இது ரபுல் ஆலமின் வச்சிருக்கக்கூடிய தேர்வு தான் எனவே அறுக்கிறதுல ஒண்ணும் குறைஞ்சி போகிறது இல்லை ரபுல் ஆலமி இந்த நாட்டுல நாங்கள் ஒவ்வொரு நாளும் மடுவங்களை மூடிட்டோம் என்றா நூறு மாடு வாங்குறார் நூறு லட்சம் செலவழிச்சு நூறு லட்சம் செலவழிச்சி நூறு மாடுகளை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு மாடு கிட்ட கிட்டத்தட்ட பாருங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு பால் கொடுக்கிறது இந்த மாட்டையும் பாதுகாத்து கொண்டு கொடுத்துக்கொண்டு வளர்த்து கொண்டு வர நூறு மாடு வாங்கி பால் குடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் ஒரு நாளும் லாபகரமான பிசினஸ் ஒன்று செய்யவே முடியாது கேபிட்டலே பேசு எனவே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது இறைச்சி இண்டஸ்ட்ரி அவர் அந்த நூறு மாடையும் அங்கே கொடுப்பார் அந்த வார பணத்தால புதிய மாடுகளை வாங்கி போடுவார் அப்படிதான் உலகம் இயங்குது உங்களே போல மனிதர்களை போற ஒரு கம்யூனிட்டி தான் ஒரு சொசைட்டி தான் மிருகங்கள் என்பதாக அல்லா சொல்ற பறவைகள் ஒரு கம்யூனிட்டி மிருகங்கள் ஒரு கம்யூனிட்டி அதுவும்ிருக்கும் ஒவொக்கும் அதனுடைய தொழுக அதனுடைய துக்கு தெரியும் அது என்பதா குரான் அதுவாக பேசிதான் இருக்கிறது ஒரு பூனையெட்டி வச்சு சாப்பாடு கொடுக்காமதி பெண்மணி முழு வாழ்க்கைய விபச்சாரத்தில் செலவழிச்சு ஒரு தாகத்தில் இருந்த நாய்க்கு தண்ணியை கொடுத்து சொருகம் போன சம்பவத்தையும் குரான் ஹதி சொல்லிதான் இருக்குது எனவே இபாதத்தில் இருந்தவன் அந்த பெண்மணி ஒரு பூனைக்கு தண்ணி குடிக்காம நரகம் பேசிட்டா விபச்சாரத்தில் இருந்த பெண்மணி நாய்க்கு தண்ணியை கொடுத்து துரகம் பேசிட்டா எனவே மிருகங்களை கவனம் செலுத்துறது மிருகங்களுக்கு இறக்கம் காட்டுறது இது சரிய தெளிவாகவே சொல்றது ஆனா முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைதான் மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் உரிமைகள்ல அந்த மிருகங்களை சாப்பிடுறது அந்த மிருக உரிமைகளுக்கு மாற்றம் என்பதாக உலகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதை சாப்பிடறது உரிமைக்கு மாற்றம் அல்ல சும்மா போற மாட்டுக்கு அடிக்கிறது அஞ்சு மாடு ஏற்ற ஏழு பத்து மாடு ஏற்கிறது மிருகத்துக்கு மாற்றம் ஆனா மிருகத்தை அறக்குறது சாப்பிடுறதுக்காக வேண்டி முழு உலகமும் அது சரி என்பதாக தான் செல்வது அதைதான் இஸ்லாமும் சொல்றது அதை செய்யாத பட்சத்தில் உலகத்துல ஒரு நாளும் ஒரு பெலன்ஸ் இருக்காது மனிதர்களை விட மிருகங்கள் தான் கூடும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமீன் எங்களுடைய அளவுக்காக வேண்டிதான் வச்சிருக்கிறான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி யாரெல்லாம் குறவான் நான் விரும்புறது என்னண்டா இந்த மஜுமால் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நீயற்றி வைக்கோனும் நான் ஒரு மாடை கொடுக்கணும் இல்லாச்சும் ஒரு ஆட்டை கொடுக்கணும் ஏலதா ஏழு பேருடைய மாட்டில நான் ஒரு பங்குதாரியாக ஆகி ஒரு செக்ஷன் சரி கொடுக்கணும் ஏன் அல்லக்காக விருப்பமானாமல் அதுதான் எனவே யாரெல்லாம் அவங்களுக்கு ஒரு சுண்ணசான அமல் தான் கணேசனுக்குரிய சகோதரர்களே கெட்டினா எப்படி அவங்களுக்கு முடி வெற்றது நெகம் வெட்டுறது கூடாதோ யாரெல்லாம் குருபான் கொடுக்கிறதுக்கு நியத்த வைச்சாங்களோ அவர்களுக்கும் புறப்பாட்ட நாள்ல இருந்து புரபான் கொடுக்கும் வரை அந்த பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் அவர்கள் கண்யத்துக்குரிய சகோதரர்களை முடிய வெற்றது அவர்களுக்கு எல்லாத்தையும் வெட்டிக்கோங்கோ குருபான் வரும் வரை இப்ப நாங்க யோசிப்போம் அடைய இவங்களுக்கும் என்ன ஒழுமாக்கள் கித்தாப்ல எழுதுறாங்க அரபாவுடைய நாள் முடி பரட்டான நிலைமையில நெகம் வெட்டாத நிலை போனவர்களுடைய அவர்களை போல ஒரு உமை அவங்களுக்கு போல நாங்க ஒரு பெரியார் செல்றார் வெளிரங்கமான அமைப்புல நபியுடைய சுண்ணத்தை அல்லாவை சந்திக்கிறாங்களோ யா அல்ல ஹபீப் மஹபூப் சலாஹு அலி வசல்ல வெளிரங்கத்தை போல என்ற வெளிரங்கத்தாக்க இருக்கிறேன் என் உள்ரங்கத்துல குறைகள் இருக்குதான் வெளிரங்கத்தை ஆக்கினேன் வெளிரங்கத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல வெளிரங்கத்தை நான் மாத்தின நீ மாத்திடுவாயிர ஹஜ்ஜிக்கு போனவர்களுடைய வெளிரங்கத்தை போல நான் என் வெளிரங்கத்தை ஆக்கி கொண்டன் நேகத்தை வெட்டாம முடிய வெட்டாம யா ல்லா என்ன ரஹம தண்ணி இறக்குறாயோ அந்த அரசாவுடைய நாளில் முழுமையான முறையாக சுத்தமாக்குவாயோ அதே மாதிரி நான் குருவான் என்ற அமலின் மூலமாக அவர்களை போல உவமையா நானும் நிகழ்த்த வெட்டாம முடிய வெட்டாமல் இருக்கிறேன் ஸ்ரீலங்கில் இருக்கிறான் ஆட்சிக்கு போறதுக்கு வசதி இல்லை எனவே அவர்களுக்கு எந்த ரஹ்மத் இறக்கிறாயோ அதே ரஹ்மத் எனக்கும் இறக்குவாயா எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ரபுலாலுமே ஒவ்வொரு அமலுக்கு பின்னால ஒரு நுணுக்கத்தை வெற்றிதான் இருக்கிறான் அதுல சந்தேகம் இல்ல ஆனா தேவை என்ன நுணுக்கம் இருந்தோ இல்லையோ அல்லா சொல்லிட்டான் நான் செய்கிறேன் என்ற அந்த பக்குவத்துக்குவார் அதுதான் ஆனால் இந்த புறபானுடைய அமல் செய்யக்கூடிய நேரத்தில் ஜம்யத்து உலமா மசித் பெடரேஷன் என்னென்ன கைடன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்கள் அது வரும் எனவே நாங்கள் இருக்கக்கூடிய நாடு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் பௌத்தர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அவர்களுடைய மனோ மாதிரி நாங்கள் பிரச்சனை படுத்தாம நாட்டுடைய சட்டத்துக்கு மாற்றம் செய்யாம அழகான அமைப்பு அங்கி பேசி ஆடுகளை மாடுகளை கெட்டாம ஊட்டுக்குள்ள வச்சு அறுக்காம எந்த முறையில லைசன் எடுத்து பெர்மிட் எடுத்து செய்ய சொல்றாங்களோ அந்த முறையில செஞ்சா இந்த அமலை அல்லாம் பாதுகாப்போடு நாட்டில் தருவார் எனவே விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எல்லா செய்யக்கூடிய பாக்கியத்தை